இந்த சமயத்துல ரெண்டு மகான்கள் வந்தாலாம் வீர சன்னாரதனா அவசூதவேஷாலா வந்தாளாம் இந்த சந்தர்ப்பத்திலே கஷ்ணமா நஷ்டம் பேருந்து வந்தாள் ரெண்டு பேர்களும் அவதூத்தாள் ரெண்டு பேர்களும் அவதூத்தாலா வந்தாள் புரியாம ராஜன் கூப்பிட்டாள் யாருக்காக அழறேன்னு கேட்டாள் எந்த ஜென்மாவில் உனக்கு புத்திரன் எந்த ஜென்மாவில உன் அப்பாவா அடைஞ்ச உனக்கு தெரியுமா கோயம் கதமச உனக்கம் என்ன சம்பந்தம் இதுக்கு அப்புறம் என்ன சம்பந்தம் இப்ப என்ன சம்பந்தம் சொல்லு எப்படி எப்படி நதியிலே மணல் அடிச்சுன்னு வருது பிரவாகம் சில மணல் வாய்க்காலில் போடும் சிலது இந்த டாத்துல போடும் சிலது பள்ளத்துல விடும் அது மாதிரி ஜீவன் அலைஞா வீட்டுக்கு வீடு சரீரத்துக்கு சரீரம் அதையும் தவிர்த்து மார்க்கெட்ல எப்படி தங்கங்க மொழி எல்லாம் கல்கத்தா மார்க்கெட்ல இருந்து வருது இங்கே இருக்கிறது கும்போனம் போகுது கும்போனத்துல இருக்கு திருச்சி போறதோ அது மாதிரி சிவாத்மாலேண்டா எத்தனை வருடத்துல நின்று ஆண்டா அதையும் தவிர்த்து இந்த தேஹினோ தேகே நேகினோ ராஜே தேகோபி தேவயா தேஹர்த்தாஸ்வத அப்பாவுடைய தேகத்தினாலே அம்மாவனுடைய தேகத்திலிருந்து ஒரு தேகம் உண்டாறுதலாந்தாண்டா புத்திரன் இந்த தேகம் அந்த தேகம் இந்த தேகம் எல்லா தேகமும் போடுண்டா தேகிதுக்கானே ஆத்மாவும் சாஸ்வதண்டா அர்த்தைவசாஸ்வதா அர்த்தம்னா பூமி எப்படி இந்தூர்ல வளைஞ்ச நெல்ல வேணுவானா கல்கத்தா போகலாம் பப்பாய் போகலாம் இந்த ஊர்ல இருக்கிற பூமி இங்கதான் இருக்குமோ அது மாதிரி ஆத்மா போக மாட்டாண்டா தாண்டா போகும் ஆத்ம துவத்தை உடனே கதறி யாரு நீங்கள் இப்படி பாபியான எனக்கு வந்து ஆத்மோபதேசம் ஆத்ம தத்துவத்தை சொல்றேன் வந்த மகிஷ்டௌண யாரு நீங்கள் அவதூத வேஷத்தோடு வந்திருக்கீர்கள் சில சாதுக்கள் பூமியில சஞ்சரிக்கிறாள் லோகக்ஷமார்த்தமான கழிவு பட்டிருக்கேன் பிராமணா பகவத் பிரியா பகவான் அடந்த அன்பு அடைஞ்ச சில பிராமணர்கள் உலகத்துல சஞ்சரிக்கிறாள்னு கேட்டிருக்கேன் என்னத்துக்காக சஞ்சரிக்கிறாள் தெரியுமா என் போன்ற பாபிகளுக்கு அனுகிரகம் பண்ணேன் मातृा ग्राम्य नाम बुद्धनालिंग यार बड़ी सचरी ग्राहमा नो लिस्ट कुछता राजा कुमारो कुमार भू अलोता अब तरतमों व्यास माकंडे शोथ गौतम शिष्ठ भगवा யணிவியாத்தூத்துணி ஓமச்சுவனோ தசுரி சஞ்சலி ரிஷுதாபோ முனி புஞ்சிதா ஹிண்டிய ग्राम्य சுத்தேஷிவசோஷோய பிரோ அே தமீமீப உதீரிய சமரா வனரா தத்தரா ரோமசரா கபிலரா பரமேஸ்வரனா வேதசிரஸ் பஞ்சசிரா உகிரதபஸா பலராமனா பரசுராமனா ஆருங்கள் காட்டாளான் சொன்னாளா அப்பா அஹந்தோ புத்திராமே எங்கிட்ட வரும்பு சொன்னேன் உனக்கு புள்ள உடக்க முடியா பண்ண அங்கிரசன பிராதி நாரதஸ்வாமி பிரம்மபுத்திராள் நீ மகாபாகவதன் அர்ச்சிச்சவன் உன் கண்ணுல ஜலம் வரப்படாது உன் குடும்பம் அழப்படாதுன்னு ரெண்டோம் நாடா அவன் அழகரே அவன் மகாபக்தன் பக்தனான உன் கண் அலங்கப்படாது உன் குடும்பம் அழப்படாதுன்னு ரெண்டெண்டாம் உடனே ஜலத்தை ஆறியடிச்சு அந்த குழந்தைய அப்பாவோ அம்மாவோ அவராலையும் கேட்டாள் எந்த ஜென்மாவில் எனக்கு அப்பா அம்மாவை எத்தனையோ நான் பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன் பல சரீரத்தில் மாட்டுக்குள்ள பூந்திருக்கேன் ஆட்டுக்குள்ள பூந்திருக்கேன் ஈவரம்பில் பந்துருக்கேன் இப்ப மனுஷரீரத்தில் பூந்திருக்கேன் எந்த ஜென்னாவிலே எனக்கு அப்பா அம்மாட்டாள் போரும் எனக்கு அனுபவம் பண்ணோ போரும் உடனே சித்திரகேட்டு நாரத சுவாமி உபதேசம் பண்ணி சங்கர்ஷன மந்திரத்தை உபதேசிச்சு ஒரு நாள்ல கந்தர்வனாக ஆகி ஆகாசத்தில் திவ்ய விமானத்தில் சஞ்சரித்து பார்வதி பரமேஸ்வரால் ஞானோபதேசம் போய் மடியில அம்பாவ வச்சுட்டு இருக்கிறத பார்த்துவிட்டு இந்த சித்திரக்கு எது பரிகாசம் பண்ணானா எந்திரவனா ஆனதுக்கு அப்புறம் என்ன இவர் லோகத்துக்கு உபதேசம் பண்ணவர் மடியில உட்காத்தி வச்சுட்டு இருக்காரு அம்பாள் ஷபிச்சாலா அசுரனா போகணும் ஷபிச்சு விட்டா அந்த பரமேஸ்வரமான ஷாபம் இவனுக்கு திருப்பி ஷபிக்கி உண்டா ஆனா ஷபிக்கலையா பகவான பஜிச்ச ஒரு புண்ணியம் திருப்பி ஷபிக்க இல்லையா உடனே ருத்ராசுரனா பிறந்தான் அந்த ஜென்மாவில உபாசித்த புண்ணியம் இப்ப அவசுரமான ஜென்மாவிலே பகவான ஸ்தோத்திரம் பண்ணி மோஷத்தாட் சொல்றான்னு இந்த கதையை போய் மங்களம் மத்தாம் என்ன சப்த மருத்துவம் ஒத்தாசியா சுவாமிக்கும் சுவாமி சுவாமி சமந்தா நம்மாத்து வாசல்ல நம்மாத்து ரேவியில் கிடக்கிற வைக்கல் எடுத்து வந்து போட்டு நம்மாத்து திண்ணல் இருக்கிற வழக்கு எடுத்து போட்டு பத்து பேராஞ்சான எங்காத்து வைக்கல் எங்காத்து நெருப்பு எங்காத்து தீப்பொட்டி அவனுக்கு குளிர போக்குறது எங்க குழு போக்கு இல்லையா நான் நீங்க கிட்ட வந்து ரோட்ல அது மாதிரி பகவான் யார் போய் அன்றாலோ வல்லாம் தடையலாம் அன்றாவுல்லாம் தவிக்கணான்னு இருக்காள் சொல்லிவிட்டு அதுக்காக பிரகலாத் சித்திரம் போய் சொன்னா ராய்ய மனிதாள் சமபுத்திரர் அந்த ராயசூரியத்துல யார பூஜை பண்றதுன்னு புரியலையா முறையில் எல்லாரும் பிரியோலா வந்திருக்கா சாரோகம் சொன்னால் பகவான் தான் நம்ம குலதெய்வம் அவனை தான் சுவாமி பூஜிச்சு அது சிசுபாலனுக்கு பொருட்கள்ல நூத்துக்கணக்கான விஷயம் ஆயிரக்கணக்கான விஷயம் விஷயம்தான் ஒரு சக்கரம் கிளம்பி சிசுபாலன் தலையை அறுத்து கேடு சலித்தது சூக்கியமான ஒரு ஜோதிஷு பறந்து பகவான ஐக்கியத்தை அடைஞ்சிடுது நார்வரை அசத்து பகவத ஐக்கியத்தை அடையலாமா என்ன வந்து ஐக்கியத்தை அடைஞ்சான்னு கேட்டா அதுக்கு நார்வ சுவாமி சொன்னால் சுவாமி போய் அடையறதுக்கு ஒரு மார்க்கம் இல்லையடா பல மார்க்கம் காசி போறதுக்கு ஒரே வயதான அடங்கும் போகலாம் ஒத்தன தொண்டிலையும் போகலாம் யாரில போகலாம் பஸ்ல போகலாம் ரயில்ல போகலாம் போகலாம் போகலாம் போகலாம் டிக்கெட் இல்லாம போகலாம் கலெக்டர் மயில் வரி போன அடுத்த வண்டியில போய் சேர்றது காசி கங்கே சஹாஷா திஷ்ணயா திரு கோபி எல்லாம் காம சுகம் வேணும்னு வந்தாள் அந்த கம்சன் மோட்ச தடஞ்சானாம் அசரீர வாக்கு சொல்லி சுவாமி ஒந்துடுனோ ஒந்துடுனோன்னு பயந்து அதனால அவன் ஷேம தடஞ்சானாம் சிசுபாலம் துவேஷத்தினால சுவாமி நித்யம் நூறு விஷவு இவனாம் நாளைக்கு நூறு வசிவுக்கு மேல மெஷா தலையை சொல்லிவிடுவேன் சுவாமி சொல்லி இருக்கார் அதுக்காக அவ அம்மா என்ன சொல்லி வச்சா சிசுபாலனுடைய அம்மா கிருஷ்ணன் நூறு வசுவுக்கு மேல வெய்யாவடான்னு சொல்லி வச்சா நிஷேக ரூபேன குழந்தைகளுக்கு சொல்லப்படாது ஸ்நானம் பண்ணிவிட்டு அதற்கா சாஸ்டியல் தீர்ப்பு எடுத்து போவ தேசாமி ஒரு பாட்டுக்கு இந்த பக்கமா போறவர் போபடாத அந்தந்த பக்கத்துல ஸ்கூலுக்கு போற பொண்ணை கூப்பிட்டு மேலப்படாதே என்பார் நீ என்ன மடியு பாவாடியே அவ அழக்கா அந்த மேடையில போறா நீ இந்த மேடையில போறவர் என்னத்துக்கு வந்து மேலப்படாதே அப்படி சில அசடு படறதுக்காகவே சொல்லிடுவோம் குழந்தைகளுக்கு மேல படாதே வரல இப்படி சில அசடுகள் வளர்த்தப்படுத்துவாள் சண்டாள் அப்பா முன்னு குத்து நாங்க ரெண்டாம் பாள் என்னமோ பாபம் பண்ணி இந்த ஜென்மா வந்துருக்கு நீங்க சொல்லுவாள் பயப்படுவாள் அப்படி ஒரு கருணை காட்டணும் இந்த கோளாரெல்லாம் கூட வந்திருக்காரு கோளாடு மேல வையாதே வையாதே நாள் நிச்சயம் மறுநாளைக்கு மறுபடியும் இப்படி விஷ்ணு விஷயம் தெரியாம விஷயம் சுவாமியை வெயறத்துக்காக இந்த வெய்ய நம்ம புசகத்தை தெரிஞ்சுக்கிற போல தெரிஞ்சுக்க மாட்டாத் அடைய போறாள் பாண்டவாளான நீங்கள் எல்லாம் கஷேம தடையை போறேள் நாரதாதிகளான நாங்கள் எல்லாம் பக்தினால பகவான அடை போறோம் நாளாம் பக்தியா ஓயம் நாளாம் சொல்லிவிட்டு மத்தியிலே அதுக்காக ஒரு சரித்திரம் ஜோரன் கேள்விபாலனும் தந்தபக்தனும் ஆறு தெரியுமா வைகுண்டத்தில் ஜெயவிஜ்யா இருந்தால் சனகாரிகள் வரவாடத்தெடுத்த அதற்காக பிரகலாதி சரித்திர ஆரம்பித்தாள் இரண்யகன் தம்பியான இரண்யாச்சனை பகவான் வர்மணான் கோபத்தினாலே என்ன மணினானாம் மந்திரமலையில போய் தபு பண்ணினானாம் ஆயிரக்கணக்கான வருஷம் தபோனி பரப்பு ஜெகத்தை எரிச்சது ஓடி வந்து கூட்டாளவனே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் பண்ணினான் தபஸ நான் கேட்டவர் கொடுத்தா தான் என்ன வேணும் நீர் சிச்ச பிராணி நாளே எனக்கு ஷா உதவாது நானா முதல்ல அசத்தோல்ல அவரை அண்ணி பேசா முதல்ல அவரை முதல்ல பண்ண ஒரு பிராமணன் திருக்காட்டுப்பள்ள காய்ச்சி பண்ணிட்டு இருந்தார் ஒரு பய அந்த பாலத்துல பரியாசம் பண்ணினான் அவர் நல்ல வயசான கழவர் நல்ல விரை காத்துறார் என்ன கைய உள்ள வச்சுட்டு இருக்க என்ன அது இதுன்னு அந்த பாலத்துல ரெண்டு சரியும் உத்து ஜலம் கூத்தாடி கண்டு கையை தவறிட்டான் இருபது வயசு வந்தார் உபஸ்தானது என்ன வேற கற்றையான பழியின் பிள்ளைங்க ஜனத்திலே இறஞ்சார் இரநூறு ஜனம் குடி போச்சு அடிக்காங்க சேத்து அவரையும் உபகாரம் பண்ண போனோம் உடனே பண்ணுவோம் இல்லையா அவரை போய் பிரம்மாவை நீ சிருஷ்டிக்க உதவாதி பகல் உதவாது வீட்டுக்குள்ள உதவாது வழியில் உதவாது ஆகாசத்தில் உதவாது பூமியில் உதவாது மனுஷாலனாலும் உதவாது மிருகத்தினாலும் உயிரி உள்ள வாழ்நாள் நான் உயிரிழந்தவாழ்னால இப்படி இல்லாம காட்டான் எல்லாம் சரி சரிட்டார் நமக்கு இப்படி இல்லாம் காட்டான் எல்லாத்துக்கும் சரி சரிட்டார் பிரம்மா நாலு புத்திராளவனுக்கு நாலாவது பிரகலாதன் மகாபாகவதும் சுவாமியை நினைப்பான் உத்துவன் க ஜலம் விடுவன் கோபால இந்த உலகம் எப்படி கள்ளப்படுறோம் அப்படி அவனுக்கு படம் இல்லையா பகவத் ரூபாலே தோணித்தான் பிரகலாதனுக்கு அஞ்சு வயசு குழந்தை கஷ் குழந்தைக்கு ஆயிரக்கணக்கான அசுர குழந்தைகளையும் சேர்த்து படிப்பு சொல்றதுக்கு தனியா ஒரு ஸ்கூல் வச்சு சண்டாமர்காவின் சுக்கராச்சாரியனுடைய புத்தாள் அவளை விட்டு வித்தியாபியாசம் பண்ணி வச்சான சண்டாமர்கை பௌராஜா பிராபிதம் பாலம் பிரஹ்லாவிதம் எல்லா குழந்தைகளையும் சேர்த்து பெரிய மனுஷ குழந்தையா சேர்த்து அரைமணிக்கு பக்கத்திலேயே வித்யாசாலே ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட பிரகலாத சொல்லி வச்சாலாம் ஒரு தினம் குழந்தை ஆத்துல எப்படியும் உட்காந்துருக்கிற போது என்ன மடியில் எடுத்து வச்சு கதா சுர்புத் அங்கோண்ட என் அப்ப நல்லதா தொன்று காட்டாளாம் குழந்தை பாத்திதான் காட்டானாம் மண்யே சாது பவானே உனக்கு எது நல்லதுன்னு சொல்றது சொல்லு நிகர கஷிப்பு காட்டானாம் குழந்தை அஞ்சலி பண்ணி அப்பா து மண் அசுரனாயிருக்கிறவன் இந்திரியத்தை திருப்தி பண்ணி வைக்கிறவன் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அவன் இந்த வீட்டில் விட்டு ஓடணும் அவனுடைய ஆத்மாவத்தல்றதுக்கு பாழும் கிணறு இந்த வீடு காட்டுல பாழும் கிணறுன்னு ஒண்ணும் இருக்காது பாம்பு நெண்டு வாக்கிலி இருக்கும் மேல இடிஞ்சிருக்கும் கில்லு முளைச்சிருக்கும் கும்பாட்சியா இருக்கும் தெரியாம பசுமாடு கால் வச்சு விடும் தலையும் காலையும் முறிஞ்சு போயிடும் தலையும் காலம் கருணையினால தூக்கி விட்டா கூடாது அது மாதிரி ஆத்மபாத்தம் கிருஹம் இந்திரியத்தை திருப்தி பண்ணியமைக்கிறவனுக்கு இந்த வீடு ஆத்மாவ தட்டத்துக்கு பாழும் கணறு இந்த வீட்டை விட்டு விட்டு வணங்க தோயத்துல போய் ஹரிபஜனம் பண்ணனும் அரே நாராயணா வாசுதேவான்னு கத்தனம்னால இருக்காது வீட்டிலே அசுரிக் வஸ்துக்களை பார்த்து நெஜம் நம்பி பூட்டி பூட்டி சாவியை சாவியை பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு இதெல்லாம் வீடு ஆத்மபாத்தம் காட்டுக்கோடனும் ஹரிபஜனம் பண்ணனும் இருக்காது எங்க அப்பா படப்படுமோன்னு உடனே கலுக்குன்னு சிரிச்சானா ஜெகாச குழந்தையோ ஆரோ விஷ்ணுவ சேர்ந்தவாள் அப்பாட்டி சொல்லுமே விஷ்ணு பற்றி மறைஞ்சி சொல்லி வச்சிருக்காள் குழந்தைகளுக்கு எதை சொன்னாலும் சொல்லும் விதத்துக்காக போது போகாதவளா இருந்தா இந்த மாத்து வயலை போட்டு மூணு வயசு வயல உங்க அப்பாவ இது மாமா தவி வர்றார் மேற்கிருந்து எங்கன்னு கேப்பாரு எங்க அப்பா பத்து தேக்கிறார் அவர் இவாத்துக்கே வரல கூப்பிடுவான் என்னடா பாம்பர் எங்க அப்பாவையா திரு ஏழ் மாமாம்பர் அவர் உரிமையாவது ஆமாம்பர் எங்க அப்பா பத்து தேக்கிறார் மனவன் இவனும் தேய்ச்சாலும் தேப்பண்ண இவனுக்கு என்ன பூஜையா ஜெப்பமா தேக்கட்டும் ஏதோ சித்தத்தை கலக்கிறாள் குழந்தைக்கு இன்னுமே மிலிட்ரிய காவல் வச்சு சித்தி வைஷ்ணவா கிட்டவராம பண்ணிக்கொண்ணும் விஷ்ணு பத்தாரான் உறுப்புறவு போட்டுவிட்டான் உடனே குரு புத்திராள் பிரகலாதன் ஆயிடுச்சுன்னு போய் யார் இப்படி உனக்கு சொல்லிக் கொடுத்தாள் வேண்டிய வாழான்னு கேட்டாளாம் குழந்தை நமஸ்காரம் பண்ணிட்டுதான் யாருக்கு நமஸ்காரம் கேட்டால் குரு வேதம் படிச்ச உங்களுக்கு கூட வேண்டியவன் வேண்டாதவன்னு எந்த என் நாராயணனுடைய மாயினால தோன்றுதோ அந்த நாராயணனுக்கு நமஸ்காரம் तस्मै भगवते அப்படிப்பட்ட பிரபுக்கு நமஸ்காரம் சொல்லிவிட்டு சொல்லலேத்ரு சொல்லலே பின்ன என்னோட எப்படி ஒரு இரும்பு கீழக்கிற இரும்பு காந்தம் வந்த உடனே விருந்தது அசைதோ அது மாதிரி உட்காந்துருக்கான் உருக்கறான் என் மனசானது பகவன் நாமா சொல்லணும்னு தோன்றுறது ஆய விட்டு கத்தனம்னு தோன்றுறதோ நான் என்ன பண்ணுவேன் உடனே அடிச்சு விடுவேன் யாக்குறதே நாங்க சொல்லி கொடுக்கிற ராஜநீதி தான் படிக்கணும்னு ஆச்சாரிய நிர்பந்த ஆச்சாரிய நேரத்தில் மையிட்டு அனுப்பிச்சிருந்தாளாம் ரொம்ப லட்சணமா இருந்தாளாம் பிரஹலாதன் அஞ்சு வயசு குழந்தையே குரு புத்திரால் தூக்கிட்டு போய் எழுபத்தி ஏழாயிரம் படர்களுடைய மத்தியிலே இரண்டு கசிபு சபையில இருந்தவங்கிட்டே சதுஷ்டயம் குழந்தைக்கு நாளாம் குழந்தை என்ன பண்ணிட்டு போய் நமஸ்காரம் பண்ணிட்டுதான் பாவே சின்ன குழந்தை பட்டு கட்டி நமஸ்காரம் பண்ணதே என்ன பண்ணினான் ராஜா இரண்டு கஷ்டம் ஆனந்த சமுதிரத்துல அக்னனா போய் ஆசிஞ்ச்விக்கம் இதமாக விதிஷ்டிதாரத்தை கொட்டி குழந்த மேலே குழந்தைய மடிலெடுத்து வச்சுண்டு என்ப்பனே பிரஹ்லாத நீ படிச்ச பாடத்துல எந்த பாடண்டா மறக்காம வச்சுக்கணும் நாளாம் பிரஹ்லாநூச்சி குருடத்துல நீ அத்தியனம் பண்ணத்துக்குள்ள எந்த பாட வசத்தின்னு காட்டாளாம் உடனே பிரஹ்லாத என்ன பண்ணினான்னா அப்பா எந்த பாட விஷத்தின்னு தெரியுமா குருவரிடத்துல அத்தியனம் பண்ணத்துக்குள்ள வேண்டிய பாடம் சவணம் கீர்த்தனம் விஷ்ணா ஸ்மரணம் பாதசேவனம் इति அப்பணம் வந்தனேசி விஷய க்ஷத்தை பகவாத்தே பிதேஷ் நிறையோ கல்யாண குணகணங்களை மகான்களிடத்துல கல்லது நாமாவே வாக்கால அலகணம் அல்லது சர்வேஸ்வரனை அல்லது அவன் பாதசேவை பண்ணணும் அல்லது துளசி எடுத்து அர்ச்சனை பண்ணணும் அல்லது அவன் சன்னிதிகளை அப்பூர்வ மாதிரி நமஸ்காரம் பண்ணணும் அல்லது ராசிய பக்தி சர்வகர்மாண அவனுக்கு பண்ணணும் அல்லது அர்ஜுனனை போல சகாவா இருக்கணும் அல்லது மகாபலியை போல ஆத்மிவேதனம் பண்ணணும் சர்வஸ்வாத்மார்ப்பணம் பண்ணணும் இப்படி ஒன்பது விதமான பக்தியில ஏதாவது ஒரு பக்தியை கை கொள்ளலன்னா அவன் ஜெம்மா ஓடா போயிடும் ஸ்லவணம் கீர்த்தனம் அர்ச்சனம் பண்ண ஆரம்ப அர்ப்பணம் பண்ணிபிட்டு பண்ணணும்னா மாப்பிள வர போறான் சமைக்கிறோம் சமைச்சா அந்த சமையல் எப்படி அமையும் சமைச்சதுக்கு அப்புறம் அந்த மாப்பிளைக்கு என்ன வித்தப்பவுங்க தான் இருக்கும் அது மாதிரி இதி பும்சா அர்ப்பிதா விஷ்ணுவும் நவலட்சம் ானா நீங்களே வரணும்னு இப்படி சொல்லிக் கொடுத்து சொல்ல சொன்னா அகற்றினாள் என்ன அவன் கேட்டிருக்கான் குரு புத்திர குரு நடத்தில பிரஹ்லாதீதம் கிஞ்சிது பிரகலாதே குரு புத்திரால் நடுஞ்சி நான் சண்டாம இருக்காள் எங்களை ஒண்ணும் பண்ணிவிடாது நைசர் மதிரஸ்யராஜன்யும் கோபத்தாடகுங்கோ எங்களை ஒண்ணும் பண்ணாத எங்கோ பயமா இருக்கு நாடாம் உடனே குழந்தை பார்த்து காட்டானாம் நேற்று குருமுகி யந்தே குதோ பத்திரா சத்தீமதி தலைகள் வராதுபாசனம் பண்ணா வராது ஒரே ஒரு காரியம் பண்ணனா மகான்கள் காலில் விழுந்து அதான் தோணி பட்டணிக்கு தான் வரும் எந்த பக்தி வந்தா அனர்த்தம் போடுமோ ஆபத்து நீங்குமோ அந்த பக்தி மகான்களுடைய சரணத்துல விழுந்து அவ சரண ஜூளி உன் தலையில பட்டன்னைக்கு தான் வரும்னாலா கோபம் வந்துதான்னு பாகவத்தம் ஆயிரம் கீழே வச்சு பிரதர் நமஸ்காரம் ஓடி போட்டாளா மறைஞ்சு ஏன் போனான் குழந்தை மண்ட உடைய வாங்கி வைச்சால உடனே பார்த்தான் தட்சகனை ஒரு ரூம்ல ஆபரேஷன் பண்ற கடிச்சான் ஒரு முக்தாரத்தை போட்டு அப்படி தவிச்சுன்னு மலையில இருந்து பரட்ட சொன்னான் அண்ணம் இல்லாம வைக்க சொன்னான் புராண்தரத்துல பிரகலாதனுடைய தாயார் ஹிரண்டி கிஷ்வனுடைய அம்மா அவள பதிவிரதே சபைக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சா சபைக்கு வந்ததே இல்லையாவள் ஒரு கூட விஷத்தை கொடுத்து உன் பிள்ளைக்கு போட்டு சாத்தோட கலந்து போட்டு கொண்டு வந்து சொல்லணும்னாலாம் நான் பெத்த குழந்தையாச்சே ஆயிரம் வருஷம் கர்ப்பத்துல வச்சு தந்தவளவள் குழந்தைய அவன் தபுக்கு போன சமயத்துல நாரத பிரசாதத்தினாலே நான் என்னமா ஆயிரம் வருஷம் சமந்த குழந்தைய கொள்ளுவேனா பதிவிரதையா இந்த காரியம் பண்ணி இல்லவனா ஓடி போங்கன்னா துஷ்டன் அப்படியானா நீங்களும் வரும்போ கூடுவாள் நான் வரமாட்டேன் இந்த கண்டாவிய பார்க்க மாட்டேன் நீ சொன்னா போற அண்ணாத்துடாந்த குழந்தை மாதிரி பாரி சாத்தாள் பாஞ்சு இருக்கு சொல்லிருக்காள் நீ விஷ்ணு பண்றான் அதுக்கா என்ன கொல்ல சொல்லி இருக்காள் அம்மா என்ன என் உயிருக்கு ஆபத்து வந்துடுவோம் நீ அழறேன் ஆறு இருக்கான்னு தெரியுமான்னு காட்டானா அனுகூலே ஜகநாத்தியம் பவேன் மமாங்குல ஹரிநாராயணன் இருக்கான் அம்மா அது மட்டுமா நம்ம சூரத்தை பிரதிவர்த்த யானையும் தாயா கம்போடுறேன் எனக்கு விஷாந்தம் ரெண்டோட்டு எனக்கு எனக்கு தான் ஜெயம்னால அனுகூலே ஜகநாத்யன் நாராயணராக்கையும் பொங்கல் இருக்கான் இந்த விஷா அந்தமானது போடுதம் போடுவீன் கீர்த்தனம் பண்ணி காட்டாளா அம்மா ஏதாவது மயக்கம் வருதோடாப்பா என்னவா தலை சித்திரதோடான்னு அப்பதான் சபைக்கு ஓடினாலாம் கையெழம்பாமும் அந்த ஆச்சரியத்தை சொல்றேன் கேளுங்க நான் பத்து முறை கையே கலக்குற போது அந்த விஷத்தை போடுற போது என் பங்கல நாராயணன் இருக்கான்னு சொல்லி சாத்து சொல்லிண்டு ஒண்ணும் பண்ணல மறுபடியும் விஷங்கள் அந்த சாதம் கலக்குறான் ஒரு தெ இருக்கும் நினைக்கிறேன் எங்க அப்பா தீர்களை போயிட்டார் வரட்டும் ரஷ கட்ட சொல்லுவோம் அது மட்டும் உள்ள அடைச்சுடுவான் பாஷ கயந்த போட்டு கட்டி வச்சு ஊர் குழந்தைகளின் துணைக்கு வச்சுடுவோம் ஓடிவான் பாத்துவோம் அப்படியே பண்ணிவிட்டார் பிரகலாஷ் நம்ம இருக்கிற குழந்தைகளுக்கு அரிணாம சங்கீர்த்து சொல்ல முடியல நினைச்சாலும் புண்ணி புருஷாவுக்கு ஒரு காரியம் ஆரத்துக்கு தாமசிச்சா என்ன காரணம் பாடா நடத்தி வைக்க உடனே குழந்தைகளை கூப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு தான் கதவு சிறக்க போறான் சாப்பாட்டுக்கு அது மட்டும் குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார தான் அடுப்புறது கௌமாரி துலதம் ஜன்மா துருவம் அப்பா அஞ்சாவது வயசுக்கு நம்ம எல்லாருக்கும் விவேகியா இருக்கிறோம் பகவத் திருப்திகரமான தர்மத்தை பண்ணணும் அது ராமசங்கீர்த்தம் தாண்டா ஆச்சரே தர்மான் பாகவதான் தர்மம் பண்ணக்கூடாது பிரீத்திகரமான தர்மத்தை பண்ணணும் அரிது கடைத்த ஜென்மாவும் அடுத்த ஜென்ம இந்த ஜென்மாதான் வரப்போறதுன்னு சொல்ல முடியல இப்பவும் சாஸ்வதம் இல்ல ஒரு வருஷம் ஒரு பையன் ஒரு ஒரு மனுஷன் நூறு வயசு இருக்கட்டும் அவன் தூக்கம் குறைஞ்சது ராத்திரி கதையில தூங்குறார் எங்கேயாவது தூங்கி ஆகணும் போது தூங்குவர் ராஜ் பண்றதோ தூங்கம் எத்தனை தூங்கணுமோ அந்த தூக்கம் தூங்கித்தான ஆகணும் இல்ல அவனா விடாதது பாதி தூக்கத்துக்கு எடுத்து வச்சு பாதி ஐம்பது வயசு ஐம்பதுல இருபது பால்யம் இருபது யௌவனம் பத்து வார்த்தக்கியம் படாத கவலை எல்லாம் படுறதுக்கு இது நூறு வயசு இருந்தா அப்புறம் என்னமே குறைச்சிருந்தா அதுல பாதிதான் அறுபதுன்னா முப்பது அம்பதுன்னா இருபத்தி அஞ்சு இந்த காலத்துக்குள்ள கரையறணும் சரியான சமயம் அஞ்சு வயசு குழந்தை ஆத்துல சாமான அம்மாவோ அப்பாவோ நம்ம காக்க மாட்டா சரியான காலம் பச்சை மரத்துல ஆணி சரிஞ்சா போல ஹரிபஜனம் பண்ணலாம் கத்தும்போ கௌமார ஆச்சரேதா கேட்டுதான் பிரஹ்லாதா நீ சொல் சேர்த்த மேஜராய் அப்பா குடும்ப சாவி நம்ம கொடுத்தது நம்ம கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணலாம் நினைக்கிறோம் அடிபஜனும் இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டா பாகவதன் குழந்தை இதுக்கு கணக்கு வழக்கு தெரியாதுன்னு நமக்கு குடும்ப பவர் வராம போடுமே நாளாம் பிரஹலாங்கனாலாம் அடாஷே வீடு வாசல் பவர் வந்த பிறகு ஒரு நிமிஷம் பாகவதங்க வர முடியுமாடா காட்டா என்ன சொல்றான் தெரியுமா குழந்தைகள் தூங்குறது எங்கதையே பெருங்கதையா இருக்குங்கிறான் கோவுளுக்கு அவங்கத வர காக்கணும் குட்டிகளை விட்டுவிட்டு வீடு வாசல விட்டு எந்தெந்த வர முடியுமோ அல்லது குடும்பத்துக்கு உழைக்க ஆரம்பிச்சான் எத்தனை செஞ்சா போடுமா மூணு மணிக்கு எழுந்திருந்து குட்டுல போய் மாடுக எல்லாம் பார்த்து மாடு கடந்த நாலு மணிக்கு பத்திரிங்க உடனே நீங்கதான் அடுப்பு வந்து இருக்கு அவனுக்கும் அஞ்சு மணிக்கு வந்து இருக்கிறவனுக்கும் சரியாத்தான் இருக்கு எத்தனை பேர் அது போர் முழு கிடையாது அதை விட்டு பிச்சு கொண்டு வர முடியாது குணம் கேக்க அஞ்சு வயசு சரியான காலம் கௌமாரே தர்மா அஞ்சு வயசு கத்துங்கோள் நாளான் உடனே குழந்தைகள்லாம் கேட்டுதான் ஒரு உத்தியோகமாக டம் மேஜராய் மாசா மாசம் வேதனம் வரட்டும் அப்புறம் இப்ப வேலை கொடுக்காம என்ன பண்றது நாளாம் அப்பா பணங்காசில ஆசை வந்த பிறகு என் சுவாமியை பாகவத்தன் கவடம் வர முடியாதுரா ஸ்கராக பனஹாசை உயிருக்கு மேலேடா மூணு பேர் அப்பாரு பனஹாசை உயிருக்கு மேலே மூணு அப்பாரு நாள் தஸ்கராக சேவக்காக ஒரு குழந்தையாக திருடன் ஒண்ணு போறான் தெரியும் உனக்கு போலீஸ்ல என்னைக்கும் பிடிப்பண்ணு பிடிச்சாலும் இன்னைக்கு என்னமோ ஒரு புடி ரெண்டு புடி செங்கிலியை வித்து குடும்பத்துக்கு சேர்த்தது சேர்த்ததானே நினைக்கிறேன் சேவகன் பட்டாளத்துல சேரலாம்னா நான் எத்தனை பேர் நாலு மணிக்கு வியாபாரி கடைசி அப்பா வருது போறேன்னு கவலைப்படாங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு வெக்கிலாத்துல போய் அங்க வசிச்சேன் பகவத்குமார் போயிருந்தேன் இவர் ஆறா என்ன உள்ள வந்து பார்த்தவா வாசல்ல பங்களா வாசல்ல வந்தா உடனே அவர் தனியா கூப்பிட்டு உத்தி வச்சுக்கிறது இந்த பாலிசியை பத்தி சொல்றேன் எங்களுக்கு கேளுமாங்கிறது என்ன சொல்றதுன்னா நீங்க பணம் கட்டினேன் வாத்துக்கு பணம் வந்து பேசாதமான சப்தத்தை சொல்லாதீன்னு சொல்லி நானும் உடனே ஊர் போகிட்டேன் பண்ணாதவங்கிட்ட எல்லாம் சொல்றீரே என்ன அது எங்க தொழில்னார் காலத்துல ஒரு காலம் உண்டு என்னதுக்காக ஒரு கேள்விக்கா சொல்றேன் சேவகோ வணிக இந்த மூணு பேரா பாத்துக்கோ உயிருக்கு மேல பணத்தை ஆசியாக்கம் அந்த ஆசையை விட்டுட்டு பகவத் குணம் காக்க வர சொல்லுவான் நாம சங்கீத்தனம் பண்ண முடியுமா எம் கிரீநாபி அசுக்கே வணிக சொன்னால் ரொம்ப சரி வாஸ்தவம் நாள் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு அதை மட்டும் சொல்லு கதானத்துக்குழந்தைகள் என்னால் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிண்ட பிறகு ஹரிபஜனம் பண்றோம் இப்ப ஹரிபஜனம் பண்ணினா பண்ணிக்கிற பொன் இவன் பாகவதன் மாட்டேன் பண்றது பண்ணிக்க மாட்டேங்கிறது பாருங்களோ அது மாதிரி பாகவதன்னு என்ன படிச்ச பையன் சிஹவிச்சா மாட்டேன்னு ஒரு ஆரம் மட்டும் சொன்னேன் அம்மா பாதகங்கள் ரெடி பண்ணிக்கோன்னு இல்லை எனக்கு என்னமோ பிடிக்கல என்கிட்ட சொல்ல அப்பா மாட்ட சொன்னாலும் சிகே இல்லேன்னு அவன் காப்பெடுத்து விட்டான் மாசம் பதினேழு பாதிக்கிறான் ஒரு கிளார்க்கும் கிட்ட மன்னாடுறான் இப்போ அவன் சிகை எடுத்துட்டான் என்ன சிகை வச்சுருந்தா இருப்பாங்க என்னமோ போவ கொஞ்ச நாளைக்கு வச்சனும்னா இவன் மாட்டேன் இவளை வச்சு போறதுக்கு அவனுக்கு யோகம் இல்ல அவனுக்கு இவன் யோகம் இல்லை காக்க மாட்டான்னு கல்யாணம் ஆயிடுட்டான் அப்புறம் ஹரிபஜனம் பண்றோம் நாள் அப்பு பிராஸ்வாமிஷம் நாளா அப்ப கல்யாண ஆனவ ஆனவன் கீச்சோடங்களு கதம் பூய அபுகம் வித சங்கம் ரமந்திர சூர்சு ஜே ஹசி திசூன கலாச்சரா புத்தான்ஸ்வரும் ருஜி திருதைய குழாத்தாத்தோஜீனோரு பிட்சதாச்சீஷ்ள பசுபே சேரோஷி அனோபாச வித்தாப்டைஷ்யம் பகுமியனா கடம் நிஜேத துரங்கமோ சொன்ன கல்யாணம்டைய கத்திய சொ இந்த போய் கிராமத்து நிறைய இருக்கேனவா கொடுத்தாள் இருபத்தி ஐந்து வயசு பொண்ணை பண்ணிட்டு வந்தான் அவள் என்ன பண்ணினாள் அங்கிருந்து வந்து பட்சணங்களை சேஷ்டமா டின் டின்னா கொண்டு இவனுக்கு நித்தியம் கொடுத்தாள் தலைமுறை வந்திருந்ததே பல் தேய்ச்சதே காவி சாப்பிட்டதே இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாள் இவன் என்ன சொல்றான் செய்த என்னதான் எங்க மதர் இப்படி கொடுத்ததில்ல ஒய்ஃப் இப்படி கொடுக்குறாங்க இங்கிலீஷ்ல இப்படி சொல்லுவன் கதம் பிரியாவாக இருந்தாள் இனிமே என் சம்சாரத்தை போல பிரியம் உள்ளவன் என்னாகும் அணுகம்பிதாய் சொல்லுவலாம் என்ன பண்ணுவலாம் எங்க பம்பாயிலோ வசதி கிட்ட உங்களை கணர் இங்கோ கொள்ளையில இருக்கு பயிஷ்டக்காரிகளும் இங்கே ஒரு இடத்துல இருக்கு படுத்துக்கொள்ளும் இங்கேயோ இருக்கு இருக்கு எங்க பம்பாயில என்ன எல்லாம் பக்கத்துல பக்கத்துல சமூக பகிஸ்டாரும் பகிஸ்டாரும் பக்கத்துல கர்கு கிலேயே சயனம் எல்லாம் ஒரே இடம் ரொம்ப இந்த பயிலுக்கு தெரியும் ஆரிய மாசம் போய் தந்துருக்கானோ இல்லையா ஆமாம் சொல்லுவோனா என்ன பண்ணுவோன்னா போனால் அணு கம்பிதாயா அணுகம்பா பண்ணி விடுவோனா அவடத்துல அணுகம்பேனா தயவு பண்ணி விடுவனா தயவு பண்றதுன்னா என்ன ராத்திரி மூணு மணிக்கு அவர் தூங்கிட்டு இருக்கிற போது படுக்கிறவங்களே அவளுக்கு தெரியாம இந்த பயக்கினத்தை கட்டிக்கிட்டு கொள்ளை ஆரம்பிச்சு விடுங்க தடிப்பயே இழுத்து என்ன பண்ணுவாள் வீடு மூக்க ஒப்பிப்படுங்க தார ட்ரம் சிமெண்ட் இந்த மேல கட்டி இருக்கிற டிராங்கு டணக்கு எல்லாத்தையும் தள்ளி விடுவான் ஆத்துல கவுச்சு இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் நீக்கி வச்சு கொட்டி விடுவான் கொட்டி என்ன கொட்டுறதுன்னா என்ன தவக்கிறான் கொண்டு படுத்தான் நாலரை மணிக்கு மேல சம்சாரத்துக்கே தெரியாது இவங்க வீட்டு கொட்டினது குந்தினா போல பூன மாதிரி போய் கொட்டி படுத்தான் அப்பா அம்மா காலம்புறது வந்திருந்து ஆறு மணிக்கு படுக்கறீங்கன்னு வரும் இத்தனைச்சல நம் பாத்திரேன்னு காப்பானா எல்லாம் அவங்க நாட்டு பொன்று ஒப்பினான்னு போய் சொல்லுவனா இந்த பயன் அவரை அறியாம சொல்றாரு அடமையில அரசர் உத்தரமே அப்ப அர்ஜுனும் என்ன நடப்பா அண்ணு உத்தரம் சொன்னா விராட புருவால ஒரு கலைவர் அடமயில அறியாம சொல்ல முடியாது இருக்கிறது நம்ம புராணங்கள் அப்படி அமைஞ்சிருக்கு ரொம்ப தெய்வ பண்ணி விடுவார் என்ன உடனே இவ பாப்பலாம் சரியான பரீட்ச பணிதான் உபதேசம் பண்ணோடாம் குரு இவன் சரியான சிஷியன் பல மந்திரங்களை உபதேசம் பண்ணோடாம் ஏகாந்தத்திலே சங்கம் ரகசியம் ருச்சிராம் மந்திரே அவன் மனசுக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லி கொடுப்படாம் ரகசியமா சொல்லுவலாம் என்ன சொல்லுவல் தெரியுமா அந்த மந்திரத்துக்கு பெரியவள் எல்லாம் ஆலங்குடி பெரியவள் மோகண்டு ரிஷி சொந்த தேவத சொல்றது பரிஹாசமா உபதான மகாமந்திரா தலஹானி மந்திரம்னு அதுல இருந்துதான் வந்தது இந்த தலஹானி மகாமந்திரத்துக்கு ரிஷியாரு நடமியார் ரிஷியா சந்தி எத்தனை அக்ஷரம் சொல்லுறான் இதுக்கு தேவதி தேவதா பத்னி தான் தேவதை ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஜபிக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு மகாலட்சுமி மந்திரத்தை ஜபிக்கிறதா இருந்தா அஷ்டைஸ்வரிய பிராப்தே ஜப சொல்லணும் இந்த மந்திரத்துக்கு என்ன பலம் மாத்திரம் விநியோக அம்மா அப்பாவை ஆத்தோட்டி பண்ண என்ன சொல்லுவான் ஜம் கொட்ட ஆரம்பிச்ச உடனே நான் உபதட்சத்துக்கு அரிசன்னே கொண்டு ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னுமே எனக்கு அல்லுவா கல்லறி கொடுக்கணும்னு அண்ணன் உங்க ஆத்துல கலருன்னா உங்க தங்க வரேன் அண்ணா வரேன் தம்பி வரேன் அப்பா வரேன் அம்மா வரேன் என்னமோ கரடி முடி மாதிரி கலவன சொல்லுவலாம் நீங்க தனியா இருந்தா உங்களுக்கு தனியா போனா இந்த பயில்தான் கலரணும்னே தனியா போனா எனக்கு அல்வா கலருவா புலி உப்புமா தான் புளிச்ச மொரம் விட்டு ஆத்தியமலத்து போராது புலிமொரு தான் கிடைக்கும் புளிச்சமரு சங்கம் மந்திர உச்சிரமான மந்திரங்களை சொல்லுவலாம் உடனே இவன் சொல்லுவனா இன்னைக்கு தனி ஜாக வச்சுறான் என்ன பொழுது முடிஞ்சா அவ போட்டுக்கிற விபூதி அப்படி போட்டுக்குவாள் இன்னைக்கு தனி ஜாக என்னான் நீங்க நல்லவாள் அப்பா அம்மாவும் அண்ணா தம்பி உங்க அக்கா தம்பியெல்லாம் காக்க மாட்டா அம்மா ஆடு சொன்னாலும் கக்கமாட்டேன் அவன் இவன் அப்படி சொல்லுவேன்னு நல்ல சிஷ்னு தெரிஞ்சதான் உபதேசம் பண்ணியிருக்கா இன்னைக்கு மத்தியான சாப்பாடு வழியில என்னான் காலம் வந்து இருந்து வர போதே வேகமா வருவனாம் அம்மா அப்பா என்னடா அப்பா என்னமா போல இருக்கேன் முகம் என்ன உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறதா என்னடா நாங்க என்ன பண்ணுவோம் அவளுக்கு தெரியுது என்ன இன்னைக்கு தனி ஜாக ஓடத்துக்கு போறேன் அவன் என்னமோ சொல்லிருக்கா தனியா போகணும்னு அதுக்காக சொல்றான்னு தெரிஞ்சது நீ வந்து புதுசா வந்திருக்கிற குழந்தைய ஆயிடுச்சு நீ வெளியில போக்கூடாது நீ சொந்த ஆத்துல எது நாங்க வாடகை வீட்டுக்கு போறோம்னா அவ போவாளா அவா போவாள் ஆயிரத்தி நூறு ரூபாய் சம்பளம் பஞ்சாயத்து சர்வதேசம் பண்ணோம்னு வந்தா பத்தனியோட என்கிட்ட உடனே தம்பதியானே இதே தெருவில் இருக்கா ரூபா இருபத்தஞ்சு ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான் பஞ்சாப்சம் உங்ககிட்ட உபதேசம் பண்ணிக்கிறானே அவன் பலிக்குமான்னு உடனே உனக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சேன் உனக்கு உபதேசம் பண்ண மாட்டேன் என்னன்னா இது மாதிரி அம்மா அப்பா வந்து சொன்னான்னு நீ என்ன சொன்னாலும் அவளை கூப்பிட்டு என்ன பண்ணு மாதம் நூறு ரூபாய் பணம் கொடுக்கட்டும் ஐம்பது ரூபா கொடுத்தா கூட போறோம் சொன்னா நூறு ரூபாய் கொடுக்குறேன்னு அப்புறம் கொடுத்தா அப்புறம் உதவம் பண்ணேன் இந்த கயங்களும் வறுமணி எடுக்க மாட்டேங்கிறது இது என்ன வறுமணி இருக்கோ ஏதாவது அவன் பேர்ல நீங்க வரும் முடியலன்னு குத்தா சங்கம் ரகசியம் ருஷிதாம் ரெண்டு தரப்பையும் பேச வேண்டியிருக்குன்னு ஆபா பாரத்துக்கு போவாளா இவாள சொந்த வீட்டுல இருக்க சொல்லுவாடா பத்து நாள் ஆன உடனே என்ன சொல்லுடா புருஷன் கிட்டே நீங்க தனியா ஜாக நீங்க பாட்டுக்கு நினைச்சபடி வரையல் ராத்திரி பத்து மணிக்கு வரையில எட்டு மணிக்கு வரையில மரணம் கத்துறது காட்டுப்போன கூடுவதும் புடிச்சுடுவே சொல்லுடா அவங்கிட்ட என்ன பண்ணணும் காப்பனா பம்பாயில எங்க அண்ணா இருக்கான்னு வாங்குவான் இவளுக்கே இருபத்தி ஏழு வயசு அண்ணாக்கு போன போலாம் சந்தோஷப்படுற இருபத்தி அறுபது வயசுக்கு மேலப்பட்ட பயனும் இருக்கா பூனை சஷ்டி புத்தி சாந்தி பேல பாத்திருக்கேன் பாகவதஞ்சல போயிருந்தேன் ஒரு பய படமா இருந்தேன் பூனை காண இந்த பயலுக்கு பிடிக்கும் பையன் சில பயம் இந்த அருணாக உபயோகப்படுத்தான் பூன்ல கூப்பிட்டேன்டா பூனை மேல சோழ போட்டு பூனை போடல என்னடா பூனை பெரிய பயலா இருக்க அண்ணா இன்னும் போடல நாராயண பாதி பெயர் பக்கத்தில் இருந்தார் நான் ஒப்பாந்து போட்டோம் உடனே நரசிம் இருந்தா கல்யாணபுரம் ஆயிடுவாள் பாருங்க நாள் பார்த்து தஞ்சளவுல ரெண்டு பேருக்கு மறுநாளே போட்டு வச்சுட்டாள் அவன் பிறந்தது எது என்ன தர்மம்னு வச்சுட்டாள் சில பிராஷ்டித்தங்கள் சொல்லி இருக்காள் அவன் அறையா போய் ஆச்சங்க புட்டுனும் பண்ணி வச்சுட்டா அப்படி சொன்னதெல்லாம் பண்ணுவாள் அப்படி மகா புண்ணிய புருகா கல்யாணபுரம் ஆயிடுவார் குழந்தைகளும் அப்படி இருக்கா அவள் பேர்தான் எல்லாரும் அங்க இதுக்கு திருச்சோரிக்கு வந்திருக்காள் இங்கேயும் கேட்க ஒரு இடத்துக்கு போக மாட்டாள் பரம சங்கோச்சிகள் இந்த கிராமத்துக்கு அவள் இருவாள் இருக்கிற போது இன்னும் நடக்கிற போது வந்து சொன்னார் கல்யாணபுரத்துல என்ன கோனை ராஜபுரம் என்ன பெருமையா இந்த சிவசன்னி காவேரிக்கு மேல பெருமையா இருக்கேன் வந்து பாத்து விட்டு அன்னைக்கு வந்து சம்ப சீர்வாழ் இருந்தா தொண்டுகாட இயர்வாள் எல்லாருமே போய் இந்த வாகனங்கள் என்னத்துமே என்ன பெருமைக்கு என்ன தீர்த்தம் என்ன ஸ்நானம் இது மாதிரி பூமண்டலத்துல ஒரு இடம் இல்லை இப்போ அவன் என்ன சொல்லலாம் நீங்க சொல்லுங்க வரையும் காத்துப்போ ஒருமுனை சொன்னாட்டு போட மாட்டேன் நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் நல்ல நல்ல கிராமம் வசிக்க புண்ணியம்ள்ளிஞ்சவனுக்கு காபி பால் கொண்டு வச்சா அவனுக்கு கொடுக்கணுமா இல்ல அவன காப்படான் உங்க தங்க உங்க எங்க அண்ணாக்கு கொடுக்கலையா சொல்லுவனா அதுக்காக இந்த பயன் என்ன பண்ண முதல்ல அவனுக்கு அவனுக்குணும் அவன அப்படோ அதுக்காந்தி கொடுக்கணும் எல்லாம் விடும் பொண்ணு கல்யாணம் பிள்ளை கல்யாணம் இங்க ஒரு பொன் பிரசவம் அம்மா அப்பா வயசானவாள் என்ன சின்ன அங்கிருந்து அண்ணா உத்தியோகம் போயிடுனிங்க அவன் விடுவான் தம்பி எனக்கு வேலையில்லை நீ பண்ணி வீண் வருவனாம் மாதா பித்தாக்கள் வயசாயிட்டு இனிமே தனியா இருக்க முடியாதுன்னு ஆத்துக்கு வந்து விடுவானாம் வீடு ஒரு பக்கத்தில் இடிஞ்சு போடுமான் இவனுடைய விற்பி போடுமான் வாங்கிற மாடு கண்மலமா போடுவான் வேலை சீரம் ஓடி போடுவனாம் விற்பிஷ்ட குல்லியாக பசு பிரத்திய வர்க்கானு வேலைக்காரன் வரமாட்டானாம் பொன் பிரசவம் நாட்டு பொன் பிரசவம் பத்னியும் பிரசவம் எல்லாம் சேர்ந்து விடுவான் இந்த பய வெளியில வர முடியுமான்னு காட்ட பாகவத்தன் கேட்க வர முடியுமா உள்ள போன உடனே ஒரு துர்ப்பு நாம் வந்தா நமக்கு வேண்டாத விடுவோம் போடுவோம் இத்தனை பந்தத்தை உண்டு பண்ணி விட்டாண்டா இந்த கொளவி எப்படி வெளியில வர விட்டாமடுமோ அப்படி அடைச்சு விட்டாண்டா வீட்டை விட்டு வெளியில வர முடியாமனுக்கு என்னமாடா உற்றுட்டு வருவான்னு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக ஆமா வர பொண்ணு அப்பா அம்மாவை தெய்வமா நினைக்கிற பொண்ணா வருண்டா அதுக்காக அஞ்சாவது வயசுல பஜிக்க சொன்னியா உள்ள இருக்கிற பிரபு அவனை திருப்தி பண்ணி வைக்கிறது இல்ல அவன் எப்போதும் நம் மாற்றிலே இருக்கிறவன் நம் மாற்றிலே இருக்கிற தாத்தா அப்பாவே ஒரு ரசம் தொகையில திருப்தி பண்ணி புதுஷா வந்த உபசாரங்கள்லாம் இருக்கிறவன் பிரபு கண திருப்தி பண்ணி வைக்கிற சுலபம் ஒரு திரு தீர்த்தம் ஒரு துளசி சத்தேஷு புஷ்பேஷு தோயு வாங்காத துளசி விலைக்கு வாங்காத தீர்த்தம் விலைக்கு வாங்காத தும்பப்பூ விலக்கு வாங்காத ரோட்ல விழுந்த நாக பழம் இழந்த பழம் சுவாமி திருப்தியா அடைஞ்சு விடுவாள் விலைக்கு வாங்கி பிள்ளா அந்த புருகுவே அவனை பதிக்க என்னடா காரணம்னு கேட்டாள் பத்திர புஷ்பேஷு புராணே முக்தியை நயதே தடனே குழந்தைகள்லாம் காட்டாள் நீ என்னானும் ஒரே குரு அத்தியனம் பண்ணினோம் உனக்கு என்னமா இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு கேட்டாள் எங்க அப்பா தபசுக்கு போன போது எங்க அம்மா நான் அப்பது நாள் ஸ்நானம் பண்ணாமல் இருந்தாள் இதை இந்த அழிச்சுன்னு போய் இன்னொரு இரண்டகிப்புறேன் எங்க அம்மாவை கொள்றதுக்காக பிடிச்சு வித்துன்னு போனாள் அப்போ நான் நடுவழியில ஆரத வந்தாள் என்னத்துக்கு அப்பா அவ்வளவு போறேன்னு காட்டாள் இந்திரனே இரண்ட கசிப்புக்கும் இன்னொரு அப்பா உன் மகாபாகவத் அண்டா அவன் கொல்லவும் முடியாது உன் கத்தியும் பாயாது கொல்லாதுன்னு சொன்னாலாம் நீங்க சொல்லிட்டு போறேன் போக்கிரியா இருந்தானா என்ன பண்ணுவேன் நாளா நான் பாத்துக்கிறேன் பயப்படாதே நாளா நாரதர் விட்டுட்டு போட்டான் இந்திரன் என்ன பண்ணினான் நாள் பிரதட்சிணம் மண்ணி அந்த அம்மாவை நமஸ்காரம் பண்ணினானாம் இந்திரன் ஏன் நாள் அனந்த பிரிய பக்தியம் பரிக்ரம் எய் பாகவதம் பண்ணி விட்டு போனான் சிசுக்கு இந்திரம் போயிட்டான் அந்த அம்மா காலை பிடிச்சிருந்தாள் நாரதரே எங்க ஆத்துக்காரர்கள் வர மட்டும் நாரதர் நாரதர் சொன்னாலாம் பூர்ண கர்ப்பிணியே அம்மா நீ இத்தனை சிசுரூட பண்றையே கர்ப்பத்தோட கூட உனக்கு என்ன பண்ணும்னாலாம் எங்க ஆத்துக்காரர்கள் வந்ததுக்கு அப்புறம் என் குழந்தை ஒளியில வரலாம் என் குழந்தைகிட்ட கத்தி கித்தி கேடையும் ஒண்ணு பட்டு அவன் அவன் ஷாவுக்கு வசமாடாது நீங்க அனுகூலம் ஆயிரம் வருஷம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் இரண்டு கிஷி வந்த இந்திரா அங்க வர முடியாது பிரகலாதன் எங்க அம்மாக்கு மறந்து போச்சு உபதேசம் பண்ண பாகவதன் எனக்கு மறக்கல சுவாமி சொன்னாலாம் வைகுண்டத்தில் நாரத ஆயிரக்கணக்கான மாகமிருிருக்கி பகவ திருப்தி கே தோசவோ சுலபமானலுன தீர்த்தனாம்புரு தல்ஹாதிளா குருஷுஷே பகவத்வணம் பகவதர்ச்சனம் சாதுசேவே மகத்சங்கம் இதுக்கு மேல சாசனமில்லை நாளாம் பரம சாதனம் எல்லா சாதனத்துக்கும் மேற்பட்ட சாதனம் சுவாமி உள்ள வந்துடுவார் அதனால தான் சொல்றேன் குரு சுக்கராச்சாரி பிள்ளைகள் சொன்னத்தை காக்காம பிரஹ்லாத சொன்னது தான் சரினு தோணியே எல்லாம் கண்ணு கண்ணீரமா கண்ண மூடி ஹரிபஜனம் பண்ண ஆரம்பிச்சுடுது பன்னெண்டு மணிக்கு கதவை திறந்தாங்க குரு புத்திராள் எல்லாம் சிவாலயத்துல அறுபத்தி மூவரை மாதிரி வரிசையா பான் கண்ணை சின்ன வஸ்திரத்தை கட்டிக்கிண்டு உடனே சாவி கூட்டு ராஜினாமா கடுதாசி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் குரு இரண்டு கஷ்டம் ஊட்ட கொடுத்துட்டாள் சண்டாம இருக்காள் ஊர் குழந்தைகளையும் அப்படி பண்ணி உடனே கொண்டு வா சதைக்கு இரண்டு கசுக்கும் என்னடா அதான் காட்ட நம்பூத்ரி குருவாய் பண்ண பாதி பிதா பிரகரமகிளம் பரம் ரூஷாஹம் ரஹஸ்தலமி குழந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளை உனக்கு என்ன பலம் அப்போ அஞ்சு வயசு குழந்தை அப்பாவை பார்த்து எனக்கு ஆறு பலம் தெரியுமா திபதிய நாராயணன் தான் எனக்கு பலம் எனக்கு மட்டுமல்ல என்ன அதற்ற உங்களுக்கு அவன் தான் பலம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சித்தி நிக்கிற பட்டர்களுக்கும் அவன்தான் பலம் அவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கும் அவன் தான் பலம்னு இந்த குழந்தை சொன்னாராமே சத்தியமான நாள் ஆமா நாளா தவச்ச ஜஞ்சாபி சலம் சைலோக்கியம் அயம் தீரா நாளாம் பட்டத்திரி இதுக்கிரஹாதன் இந்த பிரபு சொன்னாலே பிரகலாதன் நேரம் தரிசனமா அவன் பட்டத்திரிக்கு குருவாயிருப்பான் சந்திச்சிக்கலா போயம் நாள் பிரத்ய கதம் நுக்கிரான பிரபு சொன்னார சத்தியமா நாளோ நுக்கிரான் கேடு நாளாம் குருவாயிருப்பன் தீரோயம் அகதீத் ியா சொன்னாள் பிதா எனக்கு மட்டும் பலம் இல்ல உலகத்துக்கு அவன் தான் பலம் அந்த பிரபு என் பேச்ச கேளுங்க பத்து திக்க ஒருத்தன் ஜெயிச்சுபிட்டுருக்குள்ள ஜெயிச்சுட்டேன்னு உள்ள அரமனைக்குள்ள வந்தான் அரமனையில ஆறு திருடனை ஜெயிக்கல உள்ள இருக்கிறவனே காமக்ரோச லோக மோகம் அதான் மாத்தரியங்கிற ஆறு பாப்பி உள்ள இருக்கான் அவன் ஜெயிக்கல்ல சூன்பு விஜித்தலு மன்னந்தையாஸ்தோமா ஆருநாள் அஜித்தீ ஆன உதீக படாது பாபியன மனசதா சத்ரு வரஷத்ருவே கிடையாது நாளா ஜஹ்ராசூட்டம் பாவமிமனோத் நந்தி மனச சமாவச்சுங்கோ ராஷாதி ரஹிதமா பண்ணுங்கோ சத்ருக்கள் கிடையாது வாஸ்தானூ ஆஜித் ஆத்ம உத் தஜிதாத் ஆத்மனத் மனசு நர்த்தம் ஐக்கியப்படாத பாவியான இந்த மனசுதான் சத்ரு மனச சரியா வச்சுங்கோ சத்ருவே கிடையாது உங்களுக்கு என் பிரபு வஜிங்கோன்னு சொன்னாளா அவ உடனே கிஷிபு ஆஹா எத்தும் ராஜ்யம் முழுக்க நாலாவது நினைச்சேனே என்ன தவிர பகவான தன் இருக்கான் அவன் உஷத்தின்னு சொல்ற இடம் அவன் இங்கடா இருக்கான்னு கேட்டாளாம் நெடுக்மாத் கேட்டானாம் ஏன் இந்த தூள் இல்லையு ஆயிரம் தூணாம் இவன் சரேலே தூணும் ஒரே ரத்னத்துல பண்ணின தூணாம் ஒவ்வொரு தூணையும் வீதால் அணைச்சு கட்ட முடியாத தூணாம் இவன் கூட இருந்து ஒரே ரத்னத்தில சொல் தொலைகூட இல்லாம பண்ணின தூணாம் அதனால ஒரு தூண காட்டி ஏன் இந்த தூண இல்லையு பிரகலாத சுவாமி எழுந்திருந்து திருஷ்யத்தோ என் கண்ணுக்கு தெரிகிறாளே சகரசாலம் பஜன் நீ கரகோஷம் பிரதட்சணம் பண்ணி தூணுக்கு நமஸ்காரம் பண்ணி நாளாம் அப்பதான் கோபத்தை அடைஞ்சு போட்டு அப்படி சத்தியமா அந்த தூண நிற்கும் பட்சத்துல என் கையில இருக்கிற இந்த சோட்டா கத்தினால உன் தலைய வெட்டி இப்ப நான் கீழே வச்சா அந்த பிரபு தெச்சு ஒன்னு உயிர்ப்பிக்க முடியுமான்னு காட்டாளாம் அதான் என் பிரபுனால முடியாதுன்னு சொன்னாலாம் பிரகலாதன் ஏண்டா முடியாதுன்னு ஆளாம் நீ வட்ல மட்டும் கைவிட்டானோ என்ன இனிமே தக்கிறது கேட்டாலுஷா சொல்றபோது ராஜன் கூப்பிட்டு மகாசுரணானே துஷ்டன் மகாபாகவதே இது மாதிரி பல துருக்திகளால நிந்திச்சான் என் நாக்கினால கங்கா தீரத்துல சொல்ல மாட்டேன்ட்டாரா ஏவம் துருக்தை முகு கத்தி எடுத்துன்னு ஓடி போய் கைப்பிடியோட குத்தினா வந்த தூண பெரிய தூணு குத்திபுட்டி என்ன வந்தான் வந்த உடனே ஆயிடம் பிரம்மாண்டம் வடிச்சது போல ஒரு சப்தம் கேட்டுது எங்க இருந்து வந்தது சப்தம் பார்த்தானா வெடிச்சுதான் வெடிச்ச தூணிலிருந்து பக்தனான பிரகலாதனுடைய வாக்கை சத்தியமா பண்ண சர்வேஸ்வரம் நிருசிம்மாய் தலையை முதல்ல வெளியில விட்டாலாம் கழுத்துக்கு மேல சிம்மா தாரமாம் பிடரி மயிராம் தித்தி பல்லாம் உக துவாரம் போன்ற வாக்காம் சோட்டா கத்தி போன்ற நாக்காம் பிடரி மயிறு ஆகாசத்துல அப்படியே அலாவி மேகங்கள் எல்லாம் சில்ச்சில்லா விடுறதாம் சிம்மநாதமாம் திக் கஜங்கள்லாம் அறுத்துக்கிண்டு ஓடுறதாம் வருஷ வருஷா கைகள் தொங்குறதாம் அத்தனை கைகளிலையும் அசுராவுடைய ஆயுதம் தேவதைகளுடைய ஆயுதங்கள் எல்லாம் சத்யம் விதாத்துமாமி வந்தாளாம் பார்த்தான் பக்தனான பிரஹ்லாது வாக்க சத்யமா பண்ண சுவாமி இப்படி வந்தாளாம் என்ன திருஷ்யத்தை நாளோ ஆகாஷத்தில் வந்த தூண்ல தெரியுதான்னு சொன்னது பொய்யா போகுமா அதுக்காக வந்தாலாம் இந்த கத்திய வெட்டு படப்படாது நாரத சுவாமி கத்தி வெட்டு படப்படாதுன்னு அதை சத்தியமா பண்றதுக்காக சுவாமி வந்தாலாம் பிரம்மா பக்தன் அந்த சத்தியமா பண்ணணும் ஏன்னா நீர் சிருஷ்டிச்ச ஆள்கிட்ட இருந்து வரப்படாதுன்னு சொல்லியிருக்கான் அதுக்காக தூண்ல இருந்து வந்தாலாம் சனகாதிகள் வாக்கு சத்தியமா பண்றதுக்காக வந்தாலாம் சுவாமி அப்படி வந்தாள் பார்த்தான் ஹிரண்நிகா நான் கேட்ட வரன்ல அப்படாத மூர்த்தியா வந்தவன் பிராயணமே எம் ஹரினா ஒரு மாயினா மாயாவியான எம் பிரபு ஆராயம்னா இப்படி வந்துருக்கான் வேற பரமேஸ்வரனுக்கு இப்படி பண்ண தெரியாது என்ன பண்ண முடியும் ஆனாலும் கதையை எடுத்துனா ஒரு மணி நிருசிம்ம தேஜஸ்ல கிரண் தெரியுது வெளியில வந்தான் மறுபடியும் சுவாமி லட்சக்கணக்கான கைகளால் கட்டி எடுத்தாள் கையை நழுவிண்டு வெளியில தேவதைகுண்டம் போடுவோன்னு சுவாமியே பிரஹலாத நாலு மணிக்கே திருஷ்யத்தை மகாபிரதோஷ காலத்துல ராத்திரியும் அதுக்காக சுவாமி பிரதோஷ காலத்துக்கு பக்தனோட கொஞ்சம் விளையாடினாளாம் அவனும் பக்தன் தானே வைகுண்டத்துல காலகாத்தவன் தானே அவனு இப்படி கொஞ்சம் விளையாடினாளா அவன் ஸ்ரீயை பார்த்து மகா பிரதோஷ காலம் உள்ளையும் இல்லாமே வெளியிலையும் இல்லாமே சபையனுடைய ஆசப்படியாம் மேலும் இல்லாமே கீழும் இல்லாமே தொடையாம் இல்லாமே சிம்மமும் இல்லாமே சிங்கமாம் சிம்மமாம் உயிரும் இல்லாமே உயிரும் இல்லாதமான நகமாம் சுவாமி ஆரப்பூரி கழுத்துல மாலையா போட்டுடா பாஜயருடன் மகாவிஷமான பாம்ப குளரி கழிக்கிறா போல கழிச்சு கழுத்துல போட்டுண்டு அந்த வேகத்தோட அவனுடைய சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்து கையெல்லாம் நடுகள் பிரம்மாதி தேவதாம் கோபத்தை தணிக்கள் கிட்ட போக முடியல கோபம் வளர்றது மகாலட்சுமி ஆகாஷத்துல வந்து வேடிக்கை பார்க்க வந்தாளாம் அவளை எல்லாருமா கூட்டு அம்மா உங்க ஆத்துக்காரர்களுடைய கோபத்தை நீங்க தான் தடுக்கணும்னாலாம் வேபி பார்த்தாளாம் எம் பிரபு தித்திப்பல்லும் பிடரிமயிலும் நரசிம்ம ரூபம் பயங்கரமா நான் பார்த்தது இல்ல மங்களமா வந்தா பார்த்துக்கிறேன் இல்ல அவனா தியானம் பண்ணேன் தேவை அதிருஷ்டாத்தூர் வர மாட்டேன்ட்டாளாம் உடனே பிரம்மா பார்த்தாள் பிரஹாதம் உட்கார் அஞ்சு வயசு குழந்தை கண்ணுங்க நீருமா கைகூப்பி ஆனந்த பாஷ்பத்தை பெருக எம் பிரபு எனக்காக இத்தனை காரியம் பண்ணினானே என்ன கண்ணார ஜலம் விட்டு இருந்தாளாம் பிரஹ்ளாதனை கூப்பிட்டு என் அப்பனே உங்கப்பண்ணால வந்த கோபம் நீதான் தனிக்க பாத்தியப்பட்டவன் போனாளாம் பிரஹ்ளாதம் உடனே பிரகலாதன் போய் சரணத்தில் நிசிம் பக்தனை பயமுறுத்துவன அள்ளி கட்டி எடுத்து அணைச்சு என் அப்பனை என்னாம் சொன்னாலும் பிரகலாதன்